சரி சிரிக்கு நமே மானாபமான உஸ்தகாந்தினா ஆத்ம கிரீடா ஆத்மரதிகை குழந்தைய கொஞ்சாடா என் கண்ணே நீ ராஜாடாங்கும் பொழுது சிரிக்கிறது திருட்டு அப்படிங்கும் பொழுது சிரிக்கிறது திருட்டு பயிலங்கிறதுக்கும் ராஜாங்கிறதுக்கும் அது பேதம் பார்க்கல அதனால அதனுடைய ஆனந்தத்துல அது இருக்கு ஆனா நம்ம பொருத்திய வரையிலும் நல்ல வார்த்தையை சொன்னா சந்தோஷப்படுறோமே தவிர முட்டாள அவங்க கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டா வருத்தப்படுறாங்க வருத்தப்படுறோம் வேதம் தெரியறதுனால இந்த வேதம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆத்ம கிரீடகா ஆத்மதி தத்ரகோ மோக கசோகா சபரியம் மந்திரம்யா எஸ்யம் ஆரம்பிச்சாடோ அந்த ஈஸ்வரன் அந்த ப்ரஹஸ்வரூபம் அந்த பரமாத்மா பரியகா எக்கும் மேற்பட்ட அதுதான் பரவஸ்து அதுக்கு மிஞ்சனது கிடையாது பரியகா இருக்கிறது அந்த பரமாத்மா எப்படி இருக்கிறார்னா சுக்கரம் ஜோதிர்மயமாக இருக்க அந்த பரமாத்மா பரஞ்சோதியாக இருக்கிறார் ஆகாயம் இந்த பிராகிருத சரீரம் காயம்னா பிராகிருத சரி இந்த பிராகிருத சரீரம் கிடையாது பிராகிருத சரினாலே தாழ்ந்து விடுவார் பிராகிருதமான சரீரம் அவருக்கு கிடையாதுங்கிறதுனாலே அகாயம் பிராகிருத சரீரத்துக்கு பிராகிருத சரீரத்துக்கு என்ன லட்சணம்னா விரணம் அவ்விரணம் எப்ப பிராகிருத சரீரம் இல்லையோ விரணம் ஏன் இதுக்கு மேல தோல்குள் போட்டு கௌரவமா தோலை உரிச்சு விரணம் தானே தெரியும் கொஞ்சம் போல ஒரு சின்ன பருக்க சொரிஞ்சு நுட்டாலேயே சிகிச்சை இருக்கிறதே விரணம் தான் உள்ளதான சரீரம் இந்த பரமாத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கறதுனாலே அவ்வரணம் அதேதான் மறுபடியும் அசனாவீதம் அதுல அப்படிங்கிறது கிடையாது இவைகள்லாம் உள்ள நம்ம சரீரத்துக்கு உள்ள ஒரு சரக் சப்த தாதுக்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த சப்த தாதுக்களும் சேர்ந்துதானே சரீரம்ங்கிறது இருக்கு இந்த சரீரத்துல உள்ள சப்த தாதுக்களோட அடங்கிய எந்த பாஞ்ச பௌத்திகம் உண்டும் பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இல்லை பரமாத்மாவுக்கு அப்போ அவர் ஸ்வரூபம் ரூபம் ரெண்டுமே இவரெல்லாம் ஸ்வரூபத்தை தானே சொன்னோம் கூப்பத்தை சொல்றது இது முன்னாடி சொன்னேன் மூர்த்த பிரம்மத்தை விட்டு அமூர்த்தமான நிலைதான் பிரதிபாத்தியம்ங்கறத ஸ்ட்ராங்கா சித்தாந்தமா சொன்னேன் இப்படி சொல்லும் பொழுதே மூர்த்தம்னா எழப்பமாக்கன்னு நினைச்சிட கூடாது மூர்த்தம்னா எழப்பம்னு நினைச்சிடக்கூடாது அமூர்த்தத்தை பத்தியே இவ்வளவு மந்திரங்கள் சொல்லிட்டு வந்து இப்ப இப்பொழுது மூர்த்த பிரம்மத்தை பத்தி சொல்ற வாக்கியமாக இது வருது இனிமே கடைசி விரலும் மூர்த்த பிரம்மத்தை பத்தி தான் சொல்ல போறார் மூர்த்த பிரம்மம் அது மூர்த்த பிரம்மத்தையே அகாயம் அவரணம் மேதசு மஜை ரத்தம் அஸ்தி மாம்சம் இவைகள்லாம் இந்த சரீரத்துல இருக்கோ அதுபோல சரீரம் பரமாத்மாவுக்கு இல்லை அடிக்கடி நாம உபன்யாசல சொல்றோம் இல்லையா திவ்யேனே திவ்யமான சரீரத்தோட இது நம் மானுஷ மனுஷ ரூபம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இதேலையும் பகவான் சொல்றான் இல்லையா பார்த்த சாரதியான தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு விட்டு தேவாபி நித்யம் தரிசனக்சா அவன் சொல்லிட்டான் எனக்கு திருஷ்டேதம் மனுஷம் ரூபம் தவசௌமியம் ஜனார்த்தனா உன்னுடைய மனுஷ ரூபத்தை பார்த்து நான் சஸ்தனானேன் அப்படின்றதும் உடனே இவர் சொல்றா திவ்யமான சரீரம் தேவர்களுக்கு கூட கிடைக்காததான ஒரு ஸ்வரூபம் என்று சொல்கிறார் இல்லையா அபாபவித்த ரூபம் பகவத் சப்தம் பகவானுடைய ரூபம் அபாப வித்தம் பாபங்கிறது பிராகிருதம் சம்சாரம் இந்த சம்சார தோஷம் எது இல்லாதது பதரூபம் என்ன சொல்லிருக்கோம் அடிக்கடி ஜாயதே அஸ்தி வர்த்ததே பரிணமதே நசிய இதுதான் பாபம் எந்த வசுவனாலும் உற்பத்தி ஆச்சு இருக்கு அது விகாரமாயி எடுத்து வளர்ச்சி அடைஞ்சது விகாரமாச்சு காஞ்சு போயிடுது பத்தலா போயிடுத்து அழிஞ்சுவே அப்படிங்கிற விகாரம் இல்லாததான வஸ்து எது பகவானுடைய ரூபம் அதனால அபாபவித்தம் அதை யார் பார்க்கிறான் சாட்சாக்கூடிய ஞானிகள் அவர்களே பக்தர்கள் உபாசகர்கள் உபாசகர்களே ஞானிகள் அவர்களுக்கு தான் பார்க்க முடியுங்கிறதுனால கவிர்மனே யாத்தியோ அர்த்தம் பிரகலாதன் போன்ற கோபிகை தாழ் மகாஜானிகள் அவர்களைத்தான் கவி அவர்கள்தான் மனிஷி அவர்களே எல்லாருக்கும் மேற்பட்டதான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் ஒரு அம்மா பெத்தாராயணன் கிருஷ்ணன் எதுவா ஒரு அம்மா பெத்தது ஆத்மாயி யுகேயுகே ஒவ்வொரு யுகத்திலயும் தோன்றுகிறேன் என்னுடைய மாயா பிரபாவத்தாலே ஆவிர் பவிக்கிறேன் என்று சொல்றாரு இல்லையா ஆவிராசி நானே வாக்கியம் ஒரு அம்மா பெத்த ரூபம் இல்லை அப்படிங்கறதுக்காக அப்படி யார் பகவத் பக்தி பண்ணி பகவானுடைய கிருப்பையினால ஞானம் உண்டாயிடுதோண்டானவனுக்குதான் யா உள்ளது உள்ளபடி சர்வ விஷயத்தையும் அவன் பார்ப்பா மாம அபிதானாதி ஆவான் தத் என்று சொல்கிறார் பக்தியினால்தான் அத்தகைய ஞானம் உண்டா இல்லாத போனால் பிடிக்க முடியாது எட்டாது அமூர்த்தமான பிடிக்க முடியாது உனக்கு ஞானம் உண்டாயிட்டாதான் அப்போ அமூர்த்தமான பிரம்மம் உனக்கு புரியும் இந்த மந்திரம் சொல்றாரு அந்த உலபமா சொல்ற விஷயங்களை அழகா சொல்ல வரா அந்திரவிசந்தி இப்ப உபாசனமாகிய பக்தியினுடைய பெருமையை நிர்ணயம் பண்ணிட்டார் இல்லையா இந்த பக்தியையே இப்ப ஸ்தாபிக்கணும் அந்த பக்தி அந்த உபாசனத்தை இப்ப ஸ்தாபிக்கணும் உபனிஷத்துல உபாசனம்னு பெயர் உபநிஷத்து பிரம்மபதமான பிரதிபாதியம் தான் பாஷ்யம் பாஷ்யம் உபனிஷத்து பத்தி பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம் ஆரம்பிக்கும்பொழுதே ஆச்சாரியபாதால் சொல்றார் ஆனா உபனிஷத்து சொல்லி பார்த்தையானால் உபனிஷத் நிபுருவாரு தாது கதி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லி சொல்லார் அர்த்த உரம் உருன்னா ஆசனம் அர்த்தம் உபே ஆசனம் அப்படின்னு உபாசனம் உபாசனம் அர்த்தம் உபே நிஷீத பக்கத்துல உட்கார் பக்கத்துல உட்காருன்னா என்ன அர்த்தம் எங்கயோ உட்கார்ந்து ஒன்று பரபிரம்மன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது எதுனாலே உபாசன உபாசனத்தாலே அப்படிங்குற அர்த்தத்தை சூச்சனம் பண்றது உபனிஷத்து அப்படிங்கும் பொழுது அது சித்த வஸ்துவான பரமாத்மாவை நமக்கு சொல்ல வந்தாலும் கூட ஆனால் உபாசன பல அந்த சித்த வஸ்துவ குடிக்க முடியும் அப்படிங்கறதுனால அது ஞானத்தை சொல்ல வந்திருக்கு ஞானம்தான் அதனுடைய லட்சியம் ஆனால் கோடு ஜென்மா எடுத்தாலும் ஞானம் வந்துட கோடு ஜென்மா எடுத்தாலும் நீ சம்சாரியா போக வேண்டியதான் பக்தி ரூபாபன்ன ஞானமாயிருந்தா இதே ஜென்மாவில அதை அவை காமிச்சிடுவார் குருநாதரோ அல்லது ஈஸ்வரம் வேற ஒண்ணுதான் குருநாசனோஸ் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்து அந்த அதனால சொல்லப்படுறது ஏ அவித்யாம் உபாசனே உபாசன விஷயமே இப்ப உபாசன விஷயம் கர்மா எவர்கள் கர்மாவை உபாசிக்கிறார்களோ அவர்கள் அந்தம் தம பிரவி அஜான இருழறார் கர்மாவியே செய்தவர் இருள்ள போய் விழதால் இருளை என்ன திருப்பி தான் கர்மாசி வேண்டியது போய வேண்டியது மறுபடியும் திரும்பி விழ வேண்டியது கர்மா விசேக வேண்டியது பாப கர்மாவு பண்ணா நரகத்துல விழ வேண்டியது புண்ணிய கர்மா பண்ணா சொர்க்கம் இதுக்கு முடிவே இல்லைங்கிறதுனால் அந்தம் தமஹ அந்தம் சமஹா அஜானம் முடிவே இல்லாததான அஜானம் முடிவே இல்லாததான அத்தியானத்துடைய பிரயோஜனம் சம்சாரம் சம்சாரம் அனாதிகாலமா இருக்கு ஞான உண்டாகாத வரையில அனந்த காலம் இருக்க போறது தப்பிச்சிருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ளாதபடியே கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணுண்டு கர்மாவை பண்ணிட்டு கர்மாவை பண்ணிண்டு இருந்தால் கர்மாவையே லட்சியம்னு இருந்தால் அந்த பிரவிசந்தி உபாசன வேணும் உபாசன வேடம் உபாசனம் இந்த இடத்துல வித்யான சொல்லப்படும் அசோ பூஜே தமோ எவ் வித்யா யாகம் ரதா ஆனால் கர்மாவை உபாசன பண்ணலாமோ நாள் கர்மாவை விட்டுட்டு உபாசனை பண்ணியானா முந்தைய காட்டிலும் இன்னும் மாட்டின் விடுவேன் மாதிரி இருக்கேன் இந்த மந்திரம் கர்மாவையும் செய்யக்கூடாதுங்கிறேன் உபாசனத்தையும் செய்யக்கூடாதுங்கிறேன் என்னதான் அர்த்தம்னா கர்மாவனாலையும் நீ நல்ல கதிய அடைய முடியாது உபாசனத்தினாலையும் நல்ல கதி அடைய முடியாது அப்படின்னு சொல்றது தாத்பரியம் என்ன ஏதோ மனசுல வெச்சுண்டுதான் தாத்யம் சொல்றது ஏதோ ஒரு மனசுல தாத்பரியம் ஏதோ வெச்சு ஏதோ ஒரு அர்த்தம்னு சொல்றதுன்னா வேதத்துல ஒரு இடத்துல நீ வந்து ரஜதம் தானம் பண்ணக்கூடாது தானம் பண்ணவே பண்ணாதே ரசத்தம் தானம் பண்ணினா அழிஞ்சு போயிடுவேன் ரசத்தம் தான் வெள்ளி வெள்ளி சொம்புதான் வாங்கி கொடுத்து நம்ம இருக்கோம் அப்படி இருந்து தானம் பண்ணாதேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றது சொல்லும் பொழுது என்னடா வெள்ளியில தானம் பண்ணக்கூடாதுங்க அடுத்த வாக்கியத்தை பார்த்தா சுவர்ணம் பண்ணு சுவர்ணத்தை தானம் பண்ணு இத விதிக்கிறதுக்காக அத தோஷம் சொல்றது அதனாலே பொதுவா இன்னி விரும்பத்துல இருக்கா சில பேர் கர்மட்டாளா இருந்தா அவளுக்கு கர்மாவை பிடிக்க மாட்டேங்கிறது இந்த ரெண்டு செட்டும் இன்னைக்கு தனியா இருக்கு இல்லையா அதான் இந்த மந்திரம் சொல்றது கர்மாவும் பக்தியும் ஒத்து வர மாட்டேங்கிறது இப்ப பக்தா சொல்றா சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போஷனானு நமகாங்க கர்மடால் சொல்ற நீ சந்தியாவன்தன காலத்துல உங்களுக்கு உபநியாசமா பழிநோக்கம் பஜனையா அப்படின்னு கர்மடால் வெய்கிறா அதுக்கு ஆரம்பம் வேதத்திலயா உபனிஷத்துலேருந்து இதை ஆரம்பிக்கிறது ஆத்தொரு என்னன்னு சொல்றேன் பத்தாவது மந்திரம் ரயமாக செய்யும்படி விதிக்கோறது அந்த விதிக்கிறதுக்கு உத்தேசிச்சிருந்துதான் இந்த முதல் மந்திரம் இந்த ஒன்பதாவது மந்திரம் அதை விதிக்கணும் ரெண்டையும் சமுச்சயமா விதிக்கணும் கர்மாவையும் உபாசனையும் சேர்த்து சமுச்சயமா உபாசிக்கணும் விதிக்கணும் அந்த விதிக்கிறதுக்கு அடிப்படையாக்கும் அழிஞ்சே போய்டுவே இல்லைனா அதை விட அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இல்லையாது அதுக்கு என்ன பிரமாணம்னா தர்ம சனுஷ்டி புரிய அழிஞ்சே போயிடுவான் அப்படிங்கறதுக்கு என்ன என்ன உட்கருத்து கர்மஸ்வனுஷிதும் ஏ அப்படின்னா நீ கர்மா கர்மா கர்மா செஞ்சு இல்லாம வெறும் கர்மட்டனா இருந்தியானால் நீ பண்ணின சமம் நீ வீண் சமப்பட்டுகே தவிர அது உனக்கு அல்பஃபலனை கொடுக்கவே தவிர உயர்ந்த பலனை கொடுக்காதுங்கிறது நாமே அது அப்போ எஜ்ஜ பகவான் கிருஷ்ணனே வந்து காத்துக்கும் பொழுது கூட விமுகாலதாண்டா யஜ்ஜ பத்னிகள் உபாசன பண்ணா அவளுக்கு மட்டும் பிரத்யட்சமா அனுகிரகம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா போயிட்டா போன பிரிவி என்ன பண்றாருனா அவளுடைய மனசாட்சி அப்ப சொல்ற ஸ்லோகம் திக் குலம் திக் கிரியாதம் ஏதோ நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணி என்ன பிரயோஜனம் நம்முடைய குலமே மட்டம் அப்படின்னு தன் தானே வெறுத்துக்கிறா இல்லையா அதான் இங்கம் தம பிரவிசம்யாம் உபாசி கர்மடால் இவர்கள் ஈஸ்வர்பண புத்தியோட ஈஸ்வர சம்மதமா ஈஸ்வர ஆஜியாக நினைச்சேன் செய்யலையோ அந்த கர்மடர்களுக்கு அந்த பிரவிசர் அப்ப உபாசனால் விஷயம் என்னன்னா உபாசன பண்றவனுக்கும் உபாசகன் எனக்கு உபாசனம் இருக்கு கர்மா தேவையில்லைன்னு சொல்லிட்டா அப்போ பகவான் ஆத்யம் பண்றான் அவனை பார்த்துதும் அமைவாத்யே மமத் துரோகி மத் பக்தோபின் பக்தன் வேஷம் போட்டு எனக்கு துரோகம் பண்ணியடா என் பேரை கெடுக்கற நீ சௌதஸ்பார்த்த கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டு பரம பாஷண்டியா எனக்கு பகவன் நாமம் காப்பாற்றிவிடும் பகவத் நாமம் காப்பாற்றிவிடும் நாமத்தின் தலை பழி கட்ட நீ பாடுவதா நீ அப்படின்னு பகவான் கோபிச்சுக்கிறதுனால முதல்ல கர்மாவை பண்ணிவிட்டு பகவத் பக்தி பண்ணாதவனுக்கு பகவது அபச்சாரம் ஏற்படல இவனுக்கு பகவது அபசாரம் ஏற்பட்டதுனால ததோ பூஜை இவனு சொல்ல வேண்டும் அவனை இவன் மட்டமா போயிடுவான் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்ப என்ன அபிப்பிராயம்மாஷானங்களே கலியுகமா பூர்ணமா பண்ண முடிய மந்திரலோபம் தந்திரலோகம் திரவியலோகம் ஆஜியலோகம் கிரியாலோகம் எதாசக்தி கர்மாஷான பண்ணிண்ட் கிருஷ்ணா என்னாலும் முடிஞ்சது மந்திரகீனம் கிரியகீனம் திஹீனாயத்தம் மைய பரிபூர்ணம் ததஸ்து பாதிஷ்டித்தியசேஷா தபாநிலை ஷாம்பாணம் கிருஷ்ணாணுஸ்மரணம் பலம் ரெண்டு கிருஷ்ணராமத்தையும் சொல்லிக் கொண்டு கர்மானுஷ்டான பன்னின் அப்ப பூர்ணமா அனுஷ்டிச்சதாகிய பலன் உனக்கு உண்டாகுங்கிறத சித்தாந்தம் மன்னனம் அதுக்காக பூர்வ மந்திர சொல்லிட்டு இப்ப சொல்ற அதற்கு பலன் வேற அந்நேவா அநுரவிசீராண்திவே அது ரெண்டுக்கும் பலன் வேற பர்மாவுக்கு பலன் வேற எது சுவர்க்கம் உபாசனைக்கு பலன் வேற பிரமலோகம் பலன் இல்லை அதற்கு பலனா ஆபேட்சிகமான அமிர்தம் அப்படிங்கறதுதான் பாஷி அமரன் கொஞ்ச நாளைக்கு மனுஷன காட்டுல இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சாவான் அதனாலே அமரன் அவனை விட இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சாவான் ஆபேட்சிகமான அமிர்தத்வம் மோட்சம் போல உண்மையான அமிர்தத்தம் இல்லங்கிறதுனாலே அதற்கு பலன் வேற பகவத் பக்தி இல்லாத கர்மாவை பண்ணினா கர்மாவுக்கு பலன் சத்தம் கர்மானுஷ்டம் இல்லாம பகவத் பக்தி பண்ணினான் ஆனால் அப்பொழுது பகவானுடைய தண்டனை உண்டு ரெண்டுக்கும் அதாவதுக்கு பலன் இருக்கு அப்ப எப்படி செய்யணும் நீங்கதான் சொல்லுங்களேன் என்று வேதபுருஷனை கேட்டா வேதபுருஷன் சொல்றான் வித்யான் சாதி யும்விமோராவ மந்திராவிக்கமியிம் மாணவீத விடராஷி எத் நாசி யுகோஷி தான் கர்மான கர்மா வைதிகமான கர்மா செய்யோ எல்லாம் என்ன எனக்காக உனக்காக செய்யாதே இதுதான் உபாசனையும் ஆச்சு கர்மானுஷ்டான அது கீத பிரவச்சனத்திலேயே நிறைய சொல்லி என்ன காலமே எழுந்துக்கும் போதே நான் எங்காரியும் இருக்கு உங்காரியும் இருக்குல்ல பூஜை பண்ணுமே எழுந்து ஆரோக்கியமா இருக்கு என்னுடைய நம்ம சம்பாதிச்சா சம்பாதிக்கிறதுக்காக பத்து காசு கிடைக்கும் அதுல ஏதோ ஒரு அதிர் பாகவதர் ஒரு வைஷ்ணவருக்கு இவளவு சாதம் போட வைஷ்ணவர் வைஷ்ணவர் சாதம் போடலாம் அதுக்காக குடும்பத்தனா இருக்கிறதே அதுக்காக எனக்காக இல்ல கிருஷ்ணனுக்காதான் என் குடும்பம் என் மனைவி என் மக்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கா தான் அப்படின்னு ஆக்கி விட்டே ஆனால் உன் கர்மாவையே உபாசனையா ஆக்கிவிட்டியும் அதுதான் சாமர்த்தியம் சேர்த்து செய்ய என்ன ஆகும்னா அப்போ கர்மா அவித்யா தீர்த்த அமிர்தே கர்மாவும் பண்ணின கர்மா அப்படிங்கிறது கர்மயோகம் ஈஸ்வர்ப்பண பண்ணின ஈஸ்வர்ப்பணமாக பண்ணின கர்மாவுனாலும் மிருத்தவுக்கு டேக்கா விட்டு சம்சாரத்திலே இருந்த கரையேவி உபாசனத்தினாலே ஞானம் உண்டாகி மோட்சத்தை அடைஞ்சிடும் உனக்கு சுலபம் ஆயிடும் இதுக்கு பலன் வேற அதுக்கு பலன் வேறுங்கிறது போச்சு இப்படி சமுச்சிதமான உபாசன நீ பண்ணினியானா கர்மானுஷ்டம் பண்ணினியானா இப்ப கர்மானுஷ்டான விஷயமா சொன்னா சொல்லிட்டு வேதம் இப்ப கர்மானுஷ்டான விஷயமா சொல்லிவிடுச்சு அதே விஷயத்த உபாசன விஷயமா அடுத்து ரெண்டு மந்திரம் சொல்றது மூணு மந்திரம் அடுத்து அது என்ன அடுத்த மந்திரம் திருள்ள விநாசமாக தேவதைகளை உபாசன பண்ணால் வினசமதம்பூ விநாசமான தேவதைகள் நான் ஏதோ கல்பகால பரியந்தம் இருந்து அப்புறம் போயிடுவா அப்படிங்கிற தேவதைகள் தேவதாந்தரங்க, பரமாத்மாவு விட்டுட்டு